சதாசிவரம்பாக்கியமியமாதியப்பந்தேபரம் பமதிபராம் சங்கரம் லோகங்கயணம் भाष्यकतौ वंदे भगवपुन कुकारस्वंत वै ऋकारस्तर्त अरो गुर दीये ईश्वरों गुररात्ति मूर्तिभागिनी व्योमव्या दक्षिणा मूर्त नम भद्रं कर्णेसृणुयाम देवा भद्रं पश्येम शज् स्थिरंगुवागु सस्तनू भीषे मेविततायु स्वस्ति न इंद्रो वृद्धस्रवा स्वस्ति न पूषा विश्व ओम शांति शांति शांति गुरुभ्यो ஸ்வஸ் அரிஷனேமி நம मंत्र दिव्ये எைஷ மகிமா தி ப்மபுரே ஹேஷம நேத்திக்கு வந்து இந்த மந்திரத்தை பார்த்தோம் ஓகே இந்த மந்திரத்துல உபனிஷத்து என்ன சொல்ல வருது அப்படின்னா சவுனகா இதனுடைய டீச்சர் சோ டீச்சரை மறக்கக்கூடாது என்னுடைய சிஷ்யா யாரு அங்கீரஸ் சோ குரு சவுனகா சிஷ்யா அங்கிரஸ் இதை மறக்கக்கூடாது இதை அப்படியே கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் இந்த குரு சிஷ்யா சொல்லிட்டே வரணும் ஓகே இந்த குரு என்ன கேட்டாரு அப்படின்னா இங்க ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை பத்தி சிஷியனுக்கு விளக்குறாரு ஆனா சிஷியன் கேட்ட கேள்வி ஒரு பகுதி தான் கேட்டான் குரு வந்து எக்ஸ்ட்ரா சொல்றாரு ஓகே அங்கிரஸ் கேட்ட கேள்வி என்னன்னா சவுனக்கா ஸ்டூடெண்ட் அதனால அவர் கேட்ட கேள்வி என்ன சவுணுக்கா கேட்ட கேள்வி கஸ்மின் பகவே பகவகா விக்னாத்தே சர்வமிதம் விக்னாத்தம் பவதி எதை அறிவதனால் அனைத்தையும் அறிந்ததாகும் எதை அறிவதனால் அனைத்தையும் அறிந்ததாகும் அதை சொல்லுங்க அப்படின்னு சிஷியன் கேட்டான் அதுக்கு அங்கிரசு அவர் சொல்றாரு தோ நோயிங் என்பஸ்டன்ட் இருக்கிறதோ அதை எங்களுக்கு தெரியணும்னு கேள்வி காரணத்தை அறிந்தால் காரியம் முழுவதையும் அறிந்ததற்கு சமமாகும் அப்படின்னு சொல்றாரு காரணத்தை அறிந்தால் காரியம் அனைத்தையும் அறிந்ததற்கு காரணமாகும் பிரம்மன் இருக்க அதுதான் யூனிவர்ஸ் அதனால வித் ஓன்லி வெரைட்டி இருக்கிறது இந்த பிரம்மன் தான் நாம ரூப நிறைய பலவிதமா இருக்கிறது அப்படின்னா பிரம்மன் பிளஸ் வெரைட்டி நேம் அண்ட் இஸ்இக்வல் அப்படி பிரம்மன் ஹோல் ஜகத் எப்படி இருக்கிறது பிரம்மன் தான் அதனால இருக்கிறது அப்படின்னா பிரம்மன் பிளஸ் பல்வேறு நாமரூபங்கள் ஜெகத் இந்த ஜகத் என்ன அர்த்தம் பிரம்மன் பிளஸ் நாமரூபா சுருக்கமா சொல்றதுன்னா அப்போ நாமரூபம் வந்து நேம் அண்ட் வெரைட்டி டிஃபரெண்டா இருக்கிறது நிறைய இருக்கிறது பிரம்மன் ஏக்கிரமன்னைவன் கேள்வி கேட்டதுக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது மாதிரி ஒரு கேள்வி சொல்ற அந்த பிரம்மன் வேற யாரும் இல்ல சொன்ன காரியத்துக்கு காரணமாக இருக்க அந்த பிரம்மன் அது ஆத்ம சைத்தன்யன் நீ தான் அப்படின்னு கன்க்ளூட் பண்ற ஓகே ஜகத்திற்கு காரணமாக பிரம்மன் அறிய நீ வந்து எங்க அலைய எங்கையும் போய் அலைய வேண்டாம் இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கிற பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிந்து கொள்வதற்கு நீ வேற எங்கேயோ போக உன்கிட்ட இருக்கிற அந்த சைத்தன்யத்தை பண்ண பிரம்மத்தை அறிந்து அந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டால் மொத்த யூனிவர்ஸ் அறிந்ததற்கு சமமாகும் அப்போ இவனுடைய கேள்விக்கு இன்டைரக்ட் பதில் என்ன நீ உன்னை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்ததற்கு சமமாகும் அப்படி கன்குளூஷன் எப்படி சாத்தியமாகிறது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இருக்கிற இந்த சமஷ்டி பிரபஞ்சம் யூனிவர்ஸ் அதை பத்தி ஆராய்ச்சும் போது இந்த பிரம்மன் எப்படி இருக்கிறது பேசிக் ஸ்டப் பிரம்மன் காரணம் பிரம்மன் எப்படி இருக்கிறது சத் சத் சத்துல இருவர்ஸ்ல சத்து பிரம்மன் இருக்கிறது அது போல இண்டிவிஜுவல் ஓகே அதனால இண்டிவிஜுவல் சித்தாவும் சமஸ்டியில் சத்தாகவும் இருக்கிறது ஓகே அப்ப இந்த பிரம்மன் எப்படி இருக்கிறது சமஸ்டி இருக்க சத்து தான் அது இண்டிவிஜுவல் இருக்க சித்தா இருக்கிறது அதனால இவ்வாறு பீயிங் அதனால சத்திய அப்படி சொன்ன அப்ப தது அசி நீ தான் அதுவாக இருக்கிறாய் சத்து தான் சித்தாக இருக்கிறது சத்து தது சித்த இசி கொட்டு துவம் தது ததுனா அது தது துவம் அசினா என்ன அர்த்தம் சத்தேவ சித்து அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அப்ப இது ஒரு பெரிய ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் தது ஈக்குவல் ஈக்குவேஷனை கால்டு அதுக்கு பேரு மகா வாக்கியம் மகா வாக்கியம் ஓகே இந்த செக்ஷன் முழுக்க நாம எடுத்துருக்க இந்த இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது கண்டலை நாம முழுக்க முழுக்க பார்க்கறது வந்து மகா வாக்கிய விசாரத்தை பார்த்து முழுக்க முழுக்கிறதுலாம் மகா வாக்கியமா இருக்கிறது அதனால வந்து கிரியேஷன் பண்றது பிரம்மன் கிரியேஷன் பண்றாரு ஆட்டம்ல ஸ்டார் வரைக்கும் இருக்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் உள்ளது அதெல்லாம் வந்து கிரியேஷன் செல்லுமன் பீயிங் வரைக்கும் இருக்கிற ஜீவத்தங்கள் இருக்கிறது அப்போ அசையும் அசையாது உயிர் உயிருள்ள அத்தனையும் கிரியேஷன் பண்றது பிரம்மன் இது எல்லாரும் ஒத்துக்க முடியும் செகண்ட் ஸ்டெப்ல இது Not Only கிரியேஷன் இது Only ஓன்லி மேனிபெஸ்டேஷன் கிடையாது கிரியேட் பண்றது மேனிபெஸ்டேஷன் அதுவாவே மாறுறது ஓகே டெக்னிக்கலா சொல்றது பிரம்மன் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கின்றது அதனால இங்க குளோரி என்ன பிரம்மனுடைய குளோரி சர்வ சர்வவித்து அந்த பிரம்மன் பராவித்தியாகவும் இருக்கிறது அபராவித்தியாகவும் இருக்கிறது மெட்டீரியல் அது வந்து சயின்ஸ் அப்பேற்பட்ட அந்த பிரம்மன் வேற யாரும் இல்ல கான்சியஸ்னஸ் சித்து தான் அதனால அப்படி உபனிஷத்து சாஸ்திர பிரமாணம் இங்க கூறுகிறது சாஸ்திர பிரமாணம் சொல்றது அதே பிரம்மன் தான் அதே பிரம்மன் அதே கண்கள் அதே கண்கள் அதே பிரம்மன் அந்த இவன் சிபிஐ கண்டுபிடிச்சிருவான் அதே கண்கள் அப்படின்னு அது போல சாஸ்திர பிரம்மா சொல்ற அதே பிரம்மன் தான் சித்து சைத்தன்யம் ஜீவாத்மா அப்படின்னு சொல்றது அதனால ஏழாவது மந்திரத்துல இரண்டாவது வரியில திவ்யே பிரம்மபுரே ஹேஷகா ஆத்மா பிரதிஷ்டிதா பிரதிஷ்டிதா பண்ணி இருக்கிறது பிரதிஷ்டால் நம்ம எப்படி பார்ப்போம் மேல பார்ப்போம் அவர் எங்கயோ இருக்கிறார் நான் எங்கேயோ இருக்க உபனிஷது அந்த பார்க்க ஆத்மா நீ தாது ஏஷகா ஏசகா மீன்ஸ் திஸ் ஒன் இதுதான் இந்த ஆத்மா தான் அந்த பரமாத்மா ஜீவாத்மா சரி அதை கண்டுபிடிக்கலாம் புறம்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வசிக்கும் இடம் இருக்கும் இடம் ஓகே திவ்ய பிரம்மபுரே இந்த பிரம்மன் இருக்கும் இடம் எது இதயம் நல் இதயம் கிருதயம் இந்த பிரம்மன் இருக்கிற இடம் தெய்வீகமான பகவான் ஒளிந்திருக்கிறார் சிந்தையே யோகி கிருத்யா கிருத்தியா நகம்யம் வந்தே விஷ்ணு பவ பயகரம் பகவான் இருக்கிறார் அப்படி இன்டரக்டா எல்லாருடைய பழிச்சுன்னு தெரியிறது அதனால ஏன்னா யோகியினுடைய ஹிருதயம் புனிதமான பார்க்கப்பட்டது சேக்ரெட் ஹிருதயம் கூட சீக்கிரம் தான் அது சாக்கடியா இருக்கிறது அதனால சாதன சாதன சம்ப பண்ணப்பட்ட ஹிருதயம் அந்த ஹிருதயத்தில் வெளியில் தெரிகிறது அந்த சைத்தன்யமாகிய பிரம்மன் அறிந்து கொள்ளலாம் அப்ப திவ்யம் என்ன புனிதம் சேக்ரெட் பாடி சீக்ரெட் ஏன் புனிதமாகிறது ஒரு இடம் இந்த பில்டிங் கூட புனிதமா இருக்கிறது ஓகே இதுல செங்கல் சத்சங்கால சேக்ரெட் கூட இருக்கிறது அதுவும் சேக்ரெட் பிளேஸ் கிடையாது அதே சிமெண்ட் அதே கல்லு தான் ஆனா அது பில்டிங் பிளாட் சொல்றோம் ஓகே கோயில் சொல்றது கோயிலையும் அதே செங்கல் அதே சிமெண்ட் தான் பட் அது சீக்ரெட் புனிதமான பிளேஸ் ஏன்னா அந்த கட்டடத்துக்குள்ள சுவாமி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறது பிரதிஷ்ட பண்ணிருக்கிறது பிரதிஷ்ட பண்ணினா தான் அது புனிதமாகும் அதனால நம்முடைய உடம்பு கோயில் நம்முடைய ஹிருதயம் கர்ப்ப கிரகம் அதனால உள்ளம்தான் உள்ளம்தான் கோயில் ஓகே உள்ளம் பெரும் கோயில் அதனால மனசு என்பது எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் தான் அதிஷ்டானமாக இருக்கிறது அந்த அதிஷ்டானமாக இருக்கிறது சைத்தன்யம் இந்த தாட்டுக்கு அதிஷ்டமாக இருக்கிறது எது சைத்தன்யம் இந்த உடம்பு உடம்புல ஹிருதயம் இருக்கிறது உடம்புக்குள்ள ஹிருதயம் ஹார்ட் இருக்கிறது அந்த ஹார்ட்டுக்குள்ள மனசு இருக்கிறது உள்ளம் இருக்கிறது அந்த உள்ளத்திலிருந்து எண்ணங்கள் உற்பத்தி ஆகிறது அந்த எண்ணத்துக்கு காரணமாக இருக்கிறது சைத்தன்யம் அதிஷ்டானம் சைத்தன் வேவுக்கு அதிஷ்டானம் எது இருக்கிறது தண்ணீர் ஓகே அப்ப சமுதிர இருக்கிறது இருக்கிறது தண்ணீர் அதுதான் அது அலைக்கு பின்னாடி இல்லை அலையாகவே இருக்கிறது தண்ணீர் அப்போ உடம்பு ஆலயம் பஞ்ச கோஷா பிரகாரம் இவர் ஹிருதயம் கற்பகிரகம் சுவாமி அந்த கற்பகிரகத்தில் போன சுவாமி இருப்பார் குருக்கள் இருப்ப வெறும் குரு என்ன சொல்றாரு திவ்யே பிரம்மபுரே தெய்வீகமான ஹிருதயத்தில் பிரம்மன் உள்ளது வியோமணி வியோமணி என்ன அந்த வியோமணி அதனுடைய இந்த ஹிருதத்தில் ஒரு நமக்கு வந்து ஆர்ட்ல ஓட்ட இருக்கும் சில பேருக்கு ஹார்ட்ல ஓட்ட இருக்கிறது ஹிருதயாஹாசகம் ஓகே அந்த ஹிருதயாசத்துல வியோமணி அந்த மையத்துல உட்கார்ந்து இருக்கிறது சுவாமி ஓகே ஏசகா ஆத்மகா சரி அந்தாசத்தில் உட்கார்ந்து எப்படி முடியும் அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா கேள்விக்கு சில சமயம் பதில் கேள்வியாக இருக்கலாம் ஓகே எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி முடியாது எல்லாரும் கேள்வி கேட்டிருந்தா நீ ஒரு நாலு கேள்வி கேட்கணும் எப்ப பதிலே சொல்லிருங்க சரி இப்ப வந்து சுவாமி இது கும்பிட போறதுக்கு கோயிலுக்கு போறோம் இல்லையா கோயிலுக்கு போற கோயிலுக்கு எது போறோம் சுவாமி கும்பிட போறோம் இது எல்லாருக்கும் தெரியுது ஓகே சில பேர் வந்து நம்ம இங்க வட பயணிக்கு போடுவோம் இன்னும் கொஞ்சம் சக்தி உள்ளவர்கள் அங்க பழனிக்கு போயிடுவாங்க பழனி திருப்பதி போவோம் ஓகே இங்கிருந்து தேடி திரு பழனி திருப்பதிக்கு போவோம் அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துக்கு என்ன போவோம் காசி ராமேஸ்வரத்துக்கு போவோம் இப்ப வந்து வட போற கும்பல டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் பீப்புள்னா இங்க லோக்கல் பீப்புள் பழனிக்கு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பீப்புள் இருக்கும் ஓகே காசி ராமேஸ்வரம் த்ரூட் இந்தியா வருவாங்க இன்னொரு பத்ரிநாத் கேத்தரணத்து போயிட்டாஸ் எல்லா விதமான அது ஓகே அதனால எல்லா இருக்கிறது கிட்டக்கிறதுல இருந்து தூரை துறவுத்துல இருக்கிற வரைக்கும் கோயிலுக்கு போறாரு சரி நமக்கு சாஸ்திர அங்க ரெகுலரா சொல்லிட்டு இருக்கிறது கடவுள் எங்க இருக்கிறார் எங்கும் இருக்கிறார் எல்லாமாகவும் இருக்கிறார் சொல்லிட்டு எதுக்கு அவ்வளவு தூரம் போய் சமஸ்காரம் பண்ணணும் இல்லையா உங்க வீட்லேயே சுவாமி படம் வச்சிருக்கியே அப்படி விட்டுட்டு என்னத்துக்கு செலவு பண்ணிட்டு பத்திரிநாத்துக்கு கூட்டிட்டு போவானே இல்ல நீங்க பத்திரிக்கு போகும்போது போறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டுக்கணும் இந்த கேள்வியை உள்ளார் சாதாரண ஆள் சொல்லுவான் அவ்வளவுக்கு சாதாரணமா வந்து வந்து நம்முடைய தினசரி அர்ச்சன்தாயனமாக என்ன பண்றது அச்சுதாயனமாக இருக்க எல்லா இடத்திலும் ஆல் பர்வைடிங் பகவான் பகவான் இல்லாத இடம் எங்க இருக்கிறது அதுக்கு என்னத்துக்கு அங்க போவானே இங்க எங்க அலைவானே அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கிறது என்ன பதில் இருக்கிறது பகவான் வந்து சோசன் ஆஃப் ஈஸ்வரா யூனிஃபார்ம்லி எவ்ரிவேர் ஓகே பட் மேனிபெஸ்ட் ஈஸ்வரா இஸ் யூனிஃபார்ம்லி எவ்ரிவேர் அதாவது பகவான் எங்கும் உள்ளார் எல்லும் உள்ளார் எங்கும் உள்ளார் இடத்துல சரிசமமாக இருக்கிறார் எல்லா இடத்துல இருக்கிறார் எல்லாமாகவும் இருக்கிற இடத்துல தாரதமியம் இருக்கிறது எவ்ரிவேர் ஆனா அதே மேனிபெஸ்ட்ல வந்து நாட் ஈக்குவல் நாட் ஈவன் ஓகே அங்க டிஃபரண்டா இருக்கிறது அதனால ஈஸ்வரா மேனிபெஸ்ட் நாட் யூனிஃபார்ம் ஏன் சரிசமமாகல ஒய் வெரி இம்பார்டண்ட் இந்த கேள்வி என்ன கேள்வி மேனிஃபெஸ்டிங் வந்து மீடியம் அந்த மேனிஃபெஸ்ட் பண்ற இருக்கிற மீடியம் அது யூனிஃபார்மா இல்லை அந்த யூனிஃபார்மா இல்லாத மீடியத்தினால அந்த வந்து தாரதமியம் டிஃப்ரெண்ட் இருக்கிறது இப்ப ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும் இப்ப வந்து இப்ப வந்து பல்புலையும் கரண்ட் வந்து எல்லா இடத்துலையும் போயிடுறது ஜீரோ வாட்ஸ் பல்புலையும் கரண்ட் இருக்கிறது பல்பிலும் இருக்காசம் இருக்குவான் எங்கும் இருக்கிறார் எல்லாமாகும் இருக்கிறதுல யூனிஃபார்மா இல்ல எங்கும் இருக்கிறாரில் யூனிஃபார்மா இருக்கிறது சரி சமமா இருக்கிறது ஓகே அதனால நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி இருக்கோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் கோயில் போயிட்டோம் அதிகமா இருக்கிறது ஏன் குருக்கள் வந்து அர்ச்சனை அர்ச்சனை நடக்கும் கோயில்ல வீட்டுல பாத்தீங்கன்னா அர்ச்சனை வீட்டுல என்ன மாதிரி அர்ச்சனை இருக்கும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்ல சுவாமிஜி எங்க வீட்டில் நல்ல வார்த்தைகள் தான் பேசுவோம் இந்த சபிக்கிற வார்த்தைகள் வரவே வராது சனி வெள்ளி திங்கள் அந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் குழந்தைய திட்டமாட்டோம் கழுத குதிரை மரமே செடியே எல்லாம் திட்டமாட்டோம் எங்க வீட்டில் எப்பவுமே நல்ல வார்த்தைகள் தான் பேசுவோம் அப்போ அது கோயில் தான் சாநித்தியம் இருக்கும் ஆனா அங்க பல அந்த அந்த பிரார்த்தனைகள் அது பிரகாசம் அதிகமா இருக்கும் ஓகே அதுதான் அதனால வந்து சு வைக்கிறோம் வாட்டர் வைக்கிறோம் இந்த வாட்டர் இந்த அக்னியோட சம்பந்தம் பண்ண அப்சர் பண்ண வாட்டர் அப்சர் பண்றது சுடத்தண்ணி அது வந்து பிரகாசப்படுத்த முடியாது அதுக்கு யோகிதா கிடையாது அக்னி சம்பந்தப்பட்ட ரெண்டு விஷயம் பண்றது தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ஓகே சுடும் ஹாட்டா இருக்கும் இன்னொன்னு இருக்கும் அது பிரகாசமா இருக்கும் லைட் ரெட் லைட் இருக்கும் அது ரெட் பால் இருக்கும் அப்போ அயன்பால் அப்சர்வேஷன் வந்து அப்சர்ஸ் வந்து ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒன்னு ஹீட்டு இன்னொன்னு பட் வாட்டர் ஒன்லி மாத்த உதாரணம் அப்போ நம்பர் ஒன் வந்து கரண்ட் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் சரிசமமாக இருந்தாலும் சில மீடியால வந்து மீடியத்தில் வந்து பிரகாசம் அதிகமா இருக்கிறது சில மீடியா மீடியா பொறுத்து டிஃபரெண்ட் ஆகிறது அதனால சில கோயில்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கிரேடேஷன் இருக்கிறது வேற வேற கிரேடேஷன் இருக்கிறது மாறி மாறி இருக்கிறது அதுக்கு காரணம் அந்த மீடியம் ஓகே மீடியம் பொறுத்து அங்க பிரசன்னது அப்போ திருஷ்டாந்தம் என்னன்னா அப்ப அக்னி ஓரவந்தனம் பண்றதா பார்சியாலிட்டி பண்றதா வாட்டர் கொன்னு அயன் பால் கொண்ணு அது பார்சியாலிட்டி பண்றது அக்னி ஒன்னுத்துல மாத்திரம் ஹாட் பண்றது இன்னொன்னு வந்து ஹீட் அண்ட் லைட் பண்றது அக்னி துரோகம் பண்றது அப்படி அந்த சொல்லாமதிபலிக்கிற இடம் அது வந்து இது ஒரே மாதிரி தான் அந்த அக்னியை கொடுக்கும் அக்னி கொடுக்கிறது ஆனா அது அப்சர்வேஷன்ஸ் ரெண்டா டிஃபரண்டா இருக்கு அதனால பிரம்மன் வந்து இது திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் என்ன பிரம்மன் இஸ் யூனிஃபார்ம்லி பிரசண்டேஷன் எவ்ரிவேர் அப்போ இந்த ஜகத்தில் இருக்கிற இந்த பிரம்ம தத்துவம் அது நம்முடைய உள்ளத்துல ஹிருதத்தில் அது வந்து பிரதிபலிக்கிறது ஆனா எப்படி இருக்கிறது எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல அந்த பிரம்மன் மாத்திரம் இருக்கிறது சத்து மாத்திரம் அங்க எக்ஸ்பிரஸ் ஆகிறது ஓகே பிளவரி த்து மா வெி உள்ளது ஓத்து மாத்திரஸ் எக்ஸ்டர்னல் வேர்ல் பார்கிறியும்த்து மாத்திரம்ப்போஸ் இருந்துச்சுக்கோ ரொம்ப நேரம் மேல வச்சு அப்படி திட்டுவோம் அதனால இது எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது சத்து இதுல மேனிபெஸ்டோ இல்லிபெஸ்டோ இருக்கிறது சத்துித்து அன்மேனி மனசுல இந்த சத்து அம்சம் சத்து பிரின்சிபல் சித்து பிரின்சிபல் வெளியில இருக்கிறது அப்ப மைண்ட் பெட்டர் லொகேஷன் பார் மேனிபெஸ்டேஷன் சொல்லலாம் அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற விட கோயிலில் கோயிலில் இருக்கிற சுவாமிக்கு சன்னிதானம் சாநித்தியம் அதிகமா இருக்கிறது அந்த கோயில்லேயே சில கோயிலில் பார்த்தீங்கன்னா சாநித்தியம் அதிகமா இருக்கிறது ஓகே ஏன் அந்த இடத்துல இருக்க மீடியம் டிஃப்ரெண்ட் நான் பல இடத்துல கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஸோ ஒரு டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது காசி விஸ்வநாத் கிட்ட போய் அந்த காசியில் வாரணாசியில் போய் உட்காந்து இம்ரிட்ட பழிச்சுன்னு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது ஓகே ஸோ மைண்ட் காமா வெரி காமன் அந்த உள்ளரை உட்கார்ந்த உடனே டிஃப்ரெண்ட் சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் வருது பலருக்கு டெய்லி போயிட்டு வந்தேன் நான் ஒரு மாசம் அங்க தங்கிருந்தேன் காஷியிலே ஜாய்ஃபுல்லா இருந்ததுக்கு இருக்கிற அந்த மகிமை ஓகே அதனால சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப இந்த மனுஷர்கள் கிட்ட சத்து சத்து தான் சித்தாக உள்ளரை ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது ஹிருதயத்தை அதுல எல்லா மனுஷர்களும் எல்லா ஜீவர்களுக்கும் சத்து சித்தாக ஒளிர்கின்றது இப்ப இவர் அணில் இருக்குன்னு வச்சுக்கோ அணிலுக்கு கான்சியஸ் இருக்கிறது தாவும் ஐடியாவே இல்ல அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தாவினால இந்த செடி தள்ளி போயிடுச்சு இந்த ஓலை ஓகே நம்ம திடீர்னு உள்ள வந்தோம்னா இவர் ஓடி அதுல தாவரு சாதாரணமா போறீங்க இப்ப என்ன ஆயிடுச்சு இப்படி இப்படி எட்டி பாக்குது யோசிக்குது செம்மாட்டி உழு யோசிக்கிறது இப்படி இப்படி பாக்குறது நல்லா புரிஞ்சுக்காது அது திருப்பி இப்படி ஓடி அப்படி சவுத் வழியா மேல போயிடுறது ஐடியா இருக்கிறது ஐடியா இருக்கிறது என்ன கான்சியஸ் இருக்கிறது சைத்தன்யம் இருக்கு ஒர்க் பண்றது எல்லா ஜீவராசிகளுக்கும் சைத்தன்யம் இருக்கிறது ஆனா அதுல மனுஷர்களுக்கு மாத்திரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது இது சாதுக்கள் ரிஷிகள் முனிகள் அவர்கிட்ட மீடியம் வந்து பளிச்சு அதனால பயிற்சி பண்ண மீடியம் அது பிரகாசிக்கிறது புரியுது ஈஸ்வரோ குருராத் மேதி மூர்த்தி பேத விபாக மூர்த்தி பேத பல்பு வேற இந்த பல்பு வேற இது அவ்வளவு வாட்டர்ல வந்து ஹீட் மாத்தது இருக்கிறது அதுதான் அப்போ இந்த பிரம்மன் எல்லா இடத்திலையும் இருக்கிறது வந்து சத்தாகவும் இவருடைய ஹிருதயத்தில் உடம்பில் இருக்கிற ஹிருதயத்தில் எப்படி இருக்கிறது சித்தாகவும் அது வியோமினி வியோமினி அது அந்த ஆத்ம பிரம்மன் சுவாமி நன்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்காக குரு என்ன பண்றாரு ஒன்னு ஒண்ணு சம்பந்தம் இருக்கிறது எட்டாவதுல இதை இங்க சொல்லி முடிச்சுட்டாருல அந்த பிரம்மனை எப்படி ரெக்கக்னைஸ் பண்றது ரிசீவ் பண்றது எப்படி அதை அசம்பிளேட் பண்றது எப்படின்றத அடுத்த மந்திரத்துல சொல்றாரு பார்க்கலாம் மனோமய பிராண சரீர நே பிரதி ஹம் சன்னித்தய தானே பரிப்பி தீரா ஆனந்தம்தி ஓகே சோ அதனால இங்க என்னன்னா இங்க பிரம்மபுரம் பிரம்மபுரம் வியோமணி பிரதிஷ்டிதா அத வந்து எலாபரேட்டா சொல்லப்பட்டது ஓகே சோ நம்ம போன வார்த்தையில போன கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸ் வரைக்கும் அதை கொண்டு வந்திருக்கோம் ஓகே இப்போ இப்ப என்னன்னா இந்த மந்திரத்துல ஒரு முக்கியமான ஒரு ஐடியா பத்தி குருவானவர் சிஷியனுக்கு ரகசியத்தை சொல்லி கொடுக்குறார் ஓகே அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னன்னா இந்த உடம்பு வந்து தேவாலயம் முதல்ல நம்ம உடம்பு தேவாலயம் சோ பாடி இஸ் த டெம்பிள் அப்படி புரிஞ்சுக்கணும் தேகோ தேவாலய புரோக்தகா தேகோ தேவாலய புரோக்தகா இந்த உடம்பு முன்னும் உடம்பை இழுக்கென்று நினைத்தேன் பின்னர் அறிந்தேன் திருமூலர் ஒன்று கண்டேன் ஒன்று கண்டேன் என்னது கர்ப்ப கிரகம் அப்படி அந்த கர்ப்ப கிரகத்துல உட்கார்ந்து இருக்க சுவாமி யாரு சாட்சி சைத்தன்யம் ஆத்ம சுவாமி உட்கார்ந்திருக்கிறார் ஓகே அதனால ஒரு ஸ்லோகம் ரொம்ப அழகா சொல்றது மணி சன்னிப ஆத்மலிங்கம் மணி சன்னிப ஆத்மலிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆத்மலிங்கமாகிய சைத்தன்யலிங்கத்தை உள்ளது என்னுடைய ஹிருதத்தில் ஓகே ஆத்மலிங்கம் சைத்தன்யலிங்கம் உள்ள இருக்கிறது அதற்கு நான் பூஜை செய்கிறேன் எப்படிப்பட்ட பூஜை பண்றேன் அதனுடைய இருப்பிடம் எங்க இருக்கிறது மாயாபுரி ஹிருதய பங்கஜ சன்னிவிஷ்டம் மாயாபுரி ஹிருதய பங்கஜ சன்னிவிஷ்ட மாயாபுரினா ஹரிதுவார் இன்னொருவருக்கு மாயாபுரி ஓகே அந்த மாயாபுரி ஹரிதுவார் என்னுடைய ஹரிதுவார் மாயாபுரியில ஹிருதய பங்கஜ சன்னிவிஷ்ட மாயாபுரி அந்த ஹிருதத்தில் எப்படிப்பட்ட பூஜை பண்றேன் எப்படிப்பட்ட பூஜை பண்றேன்னா ஜலாபிஷேகி ஓகே அந்த ஆத்ம சைத்தன்ய லிங்கமாகிய லிங்கம் இருக்கு அது எங்க இருக்கிறது மாயாபுரியில் இருக்கிறது எப்படிப்பட்ட மாயாபுரி ஹில மாயாபுரி ஓகே அந்த மாயாபுரிக்கு நான் எப்படி அபிஷேகம் பண்றேன் தெரியுமோ நதி விமல சித்த ஜலாபிஷேகை ஓகே கங்கா ஜலம் மாறி நான் என்ன பண்றேன் என்னுடைய விற்பியாகிய ஜலத்தில் நான் அந்த சைத்தன்யத்தை அபிஷேகம் செய்கிறேன் அந்த மாதிரி அடிச்சிட்டு அதை விட கரண்ட் நம்முடைய கொஞ்சம் விட்டு நான் அரிசிட்டு போயிடும் அத ஜாக்கிரதையா எடுத்து ஜலத்தை அபிஷேகம் சைத்தன்ய ஆத்மாவுக்கு பண்றேன் எப்படிப்பட்ட புஷ்பம் அதுக்கு நான் பூஜை பண்றேன் ஆத்ம சைத்தன்யமாக உள்ளுக்குள் இருக்க லிங்கத்துக்கு எந்த மாதிரி புஷ்பம் நான் பூஜை பண்றேன்னு தெரியுமா நித்தியம் சமாதி குசும் மைகி குசும் மைகி குசும்னா மலர் புஷ்பம் எப்படிப்பட்ட புஷ்பம் சமாதி சமாதினா நான் தியானம் என்ற மலரனால நான் பூஜை செய்கிறேன் தியானம் என்ற மலர்னால இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கோமா ஒவ்வொரு பூஜை பண்றதுக்கும் பின்னாடி ஒரு பலன் போட்டிருப்பான் பூஜா பலன் அதை நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அதுக்காக பூஜை புரியுது புனர்பவகா புனர் ஜென்மம் புனர்பவான புனர்மம் அப்புணர்பவன விதேக முக்தி மீண்டும் பரவாமை அதுக்காக அந்த ஆத்மலிங்க பூஜை பண்ணுகிறேன் அப்படி இந்த ஸ்லோகம் சொல்றது எதுக்கு இந்த மந்திர ஸ்லோகம் இப்ப வரக்கூடிய மந்திரம் இதை பத்தி சொல்றது என்ன சொல்றது அண்ணே பிரதிஷ்டிதான் அண்ணே பிரதிஷ்ட இது சமஸ்கிருத அண்ணே அண்ணே அண்ணம் அண்ணேன அண்ணம் சில கோயில்ல பாத்தீங்கன்னா லிங்கத்தை அன்னத்தினால புல்லா அபிஷேகம் பண்ணுவான் பத்திரிக்கலங்க அந்த அண்ணாபிஷேகம் இருக்க பண்ணின பிறகு அண்ணாபிஷேகத்தை அதை எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க பியூட்டிஃபுல்லா இருக்கும் சோ பிரமா இருக்கும் இது அந்த அண்ணம் இல்லை இங்க அண்ணன் சொல்றது அன்னமய கோஷா ஓகே சோ இந்த அன்னமய கோஷால பிரதிஷ்ட பண்ணிருக்கிறது பிரம்மன் இன்ஸ்டால் பண்ணிருக்கிறார் பிரம்மன் என்ன இன்ஸ்டால் பண்ணிருக்காரு எப்படி பகவான் அண்ணமய கோஷா கோவில்ல பிரதிஷ்டாயிருக்கிறார் இருக்கிறார் எப்படி இருக்கிறாரு அவருடைய கர்ப்ப கிரகம் இது வந்து கோவில் பாடி வந்து கோவில் அவருடைய கர்ப்ப கிரகம் எங்க இருக்கிறது அப்படினா ஹிருதத்தில் இருக்கிறது அதுல ஒரு குரூப் வந்து வலது பக்கம் இடது பக்கம் சொல்லிட்டு இருக்க குரூப் இருக்கிறது ஒரே கிருதம் தான் இருக்கிறது ஒரே ஒரு ப்ராப்ளம் அவர் வேற ரைட்டு ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்புறம் போட்டுவான் ரைட் மாஸ்டர் மாதிரி இருக்கிறது ஒரே கிருதயம் இது பேச்சு அது வந்து என்ன ஸ்பிரிச்சுவல் உற்பத்தி ஆகும்போது வலது இதயம் ஒண்ணு டெவலப் ஆகும் நிறைய கிடையாது தான் இருக்கிறது அந்த ஹிருதத்துல சன்னிதாயிருதயம் சன்னிதாய அந்த ஹயத்துல இன்ஸ்டால் பண்ணிருக்கிறார் சுவாமி எப்படி பண்ணிருக்காரு ஹிருதய சன்னிதாய ஆத்ம பிரதிஷ்டிதாய அந்த ஆத்ம பிரம்மன் ஆத்ம சைத்தன்யம் இல்ல பிரம்ம சைத்தன்யம் அங்க பிரதிஷ்ட பண்ணிருக்கிறது எப்படி பிரதிஷ்ட மனோமயா மனோமயா மனோமய கோஷ நம்ம சாதாரண மனோமய கோஷ சொல்ல மைண்ட் அந்த மனோமய கோஷா கிடையாது இங்க மனோமயா இஸ் பரமாத்மா ஓகே பரமாத்மா மனோமயா மீன்ஸ் ஆத்மா ஓகே பிரம்மன் என்க்ளோஸ்ட் இன் தி மைண்ட் ஓகே ஆல் பர்வை பிரம்மன் என்க்ளோஸ்ட் இன் தி மைண்ட் இன்னொன்னு சொன்ன உங்களுக்கு புரிஞ்சிடும் இது போல ஆல் பர்வைடிங் ஆகாசா என்க்ளோஸ்ட் இன் த வேத வியாச சத்சங்க ஹால் கரெக்டா மொத்த ஆகாசத்தில் என்க்ளோஸ் பண்ணினா ஒரு ஹால் கிடைக்கிறது கிடை ஆ நம்ம புழக்கமாக அந்த நிலம் விவகார யோகியதாக எதுக்கு நாலு கட்டிட்டா சவர் கட்டினிய எங்க பொழுங்குற ஸ்பேஸ்ல தான் நீங்க வந்து இது இது ஸ்கொயர் பீட் இது செவன் பிப்டி ஸ்கொயர் ஃபீட்டு எயிட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் சவுத் இப்படி பண்ணிட்டோம்னா இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு இங்கதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து என்களோஸ்ட் பர்வை இதுல இருக்க ஸ்பேஸ்ல அது விவகார யோகியதாக்கு பிரயோஜனப்படாது அதனால இருக்கும் அப்ப விவகாரத்துக்கு வரணும்னா எப்படி செய்யணும் இருக்கணும் வீடு ஓகே அது போல என்க்ளோஸ்டு கான்சியஸ் ஜீவாத்மா சொல்லோஸ்டு கான்சியஸ் பரமாத்மா என்க்ளோஸ்டு கான்ஸ் ஜ கரெக்ட இந்த இந்த பரமாத்மாவுக்கு டைட்டில் ஸ்பெஷல் டைட்டில் என்ன மனோமயா மனோமயா மனோமயா மீன்ஸ் மைண்ட் என்க்ளோஸ்ட் கான்சியஸ் ஓகே புரியுது கான்சியஸ் என்ன செய்யறதா மனோமய ஜீவாத்மா என்ன செய்யறதுன்னா பிராண சரீர நேத்தா இந்த ஜீவாத்மா மனோமயாக்கு இன்னொரு டைட்டில் நேம் பிராணீர நேதா சுருணு சுருணுனா என்ன செய்யணும் கவனமா கேளு என்ன கேளு மைண்ட் அண்ட் பிராணா எனர்ட் ஓகே எனர்ட்னா ஜடம் இவர் மைண்ட் ஜடம் இவர் பிராணா ஜடம் இதுக்கு இன்னொரு பேரு சூக்ம சரீரம் ஓகே இந்த சூக்ம சரீரம் உடம்புக்குள்ள இருக்கிறது இந்த சரீரத்துக்குள்ள என்ன இருக்கிறது இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள சூக்ம சரீரம் என்ன பண்றது இந்த வீடு கீழே அதுக்குறதுக்கு பேரு சூக்மீரம் இந்த பேரு டெத் ஓகே அப்போ இந்த சூக்ம சரீரம் ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு டிராவல் பண்றது அப்போ இது வந்து ஜடம் சொல்றோம் எனர்ட் சொல்றோம் இது டிராவல் பண்றதற்கு பண்றான் யாரு இதுக்கு சக்தி கொடுக்குறான் யாரு பின்னணியில பேக்ரவுண்ட்ல யாரும் இருக்கணும் இது உபநிஷன் சொல்றது இந்த மனசுக்கு சக்தி கொடுக்கிறது ஆத்ம சைத்தன்யம் மனசுன்றது சூக்ம சரீர நேதா அதுக்கு பேரு நேத்தான் என்ன அர்த்தம் அழைத்து செல்டுதல் அஷண்டு போறது எப்படி அஷண்டு போறது இந்த கேரியர் பண்றத கூரியர் சர்வீஸ் எது கேரியர் பண்றது இவரை இந்த பண்ணிஸ் இந்த ஆத்மாவுக்கு ஒரு புது பேர் என்ன கிடைச்சிருக்கிறது பிராணீர நேதா ஓகே அப்ப இந்த சூக்ம சரீரத்தை இன்னொரு உடம்புக்கு எடுத்துன்னா இந்த ஆத்மாவை எங்க இருந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னா அண்ணே ஹிருதயம் அப்படி இட்டு போறத அந்த ஆத்ம சைத்தன்யம் எங்க இருக்கிறது அப்படின்னா அன்னே ஹிருதயம் இந்த ஸ்தூல தேகத்தில் உள்ள ஹார்ட் ஹிருதயத்தில் இதயம் அந்த நல் இதயத்துல தான் இந்த ஆத்மா உட்கார்ந்து இருக்கிறது ஓகே அதனால சாதகர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன இதுல சாதகர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா குரு இங்க கூறாரு இந்த சைத்தன்ய ஆத்மாவத்தில் இருக்கிற ஆத்மாவைஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கு பேரு மோட்சம் ஓகே இந்த சரீர பாடி இப்ப சொல்லிட்டு இருக்கும் இல்லையா இந்த ஸ்தூல தேகத்தில் <hirdayatala> atma, mind. Mind illa, thought Thoughtana thought உட்கார்ந்து இருக்கை தெரிந்து கொண்டேயானால் அதுதான் மோட்சம் அந்த மோக்ஷத்தை தான் இங்க குரு சொல்லவர் சொல்றது இந்த விஷயத்த குருவானவர் இந்த மந்திரத்தில் இருக்க மூணாவது நாலாவது வரியில டீட்டைலா சொல்ல போறாரு என்ன சொல்ல போறாரு ஆஃடர் திரேக் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண பூர்ணமுதஸ் பூர்ணிய பூர்ணமாய பூர்ணமேவிஷே ஹரி ஓம் ஸ்ரீ குரு நம ஹரி ஓ